ிேந்திரைப்பூத்த முனரம்ாஷியதீந்திரம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மாதமே மேவச்சமே ேவியதிரவிணம் மேவமே நமோதிமியோமிபோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரனப்பகோவ்வாஹமஸ் ஓ சகனா சகனீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓ கட்டோபிஷத் மொதல மூணாவது வல்லி ஏழாவது மந்திரம் எஸ்விஞ்வன் அமனஸ் சாசுச்சி நோசாராதினவன்ப சமநாசுச்சி சூ தோதி யாயத்தை உபனமோஸ் இது அர்த்தமோ காமாஸ்திரமோமோ இல்லை ஆகையினால மோட்சத்துக்கான உபாயத்தை உபனிஷத் உபதேசிக்கிறது மோக்ம்னால் என்னென்னு கேட்க ஆரம்பித்தா எப்படி உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம் மோக்ஷம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் அது விளக்கம் சொல்லித்தான் ஆகணும் மோக்ஷம்னு சொன்னால் ஒரு ஒரு மோட்ச ஸ்வரூபத்திலேயே நிறைய பேதங்கள்லாம் இருக்குது எனா மோக்ஷரூபம் புரியலேன்னு சொன்னால் அப்புறம் நம்ம வந்து சரியாக படிக்கலன்னு அர்த்தமாகிடும் அர்த்தம்னு சொன்னால் நம்மளை பாதுகாத்துக்கிறது இந்த ஒ ட்ரெஸ்ஸில் இருந்து கட்டடத்துலேருந்து போட்டிருக்கிற ஆபரணத்துலேருந்து எல்லாமே அர்த்தம்தான் கண்ணாடி கூட அர்த்தத்தில் தான் சேரும் அப்புறம் இந்திரிய சுகம் நல்லா ஜிலேபி பண்ணி சாப்பிட்றது நல்ல அழகான காட்சி பார்க்குறது பாட்டு கேட்குறது இதெல்லாம் காமத்தில் சேரும் இந்திரிய விஷய சுகம் விஷய சுகம் விஷயம் வந்து அர்த்தத்தில் வரும் அந்த அர்த்தத்தினால அனுபவிக்கிற சுகம் அது காமத்தில் சேரும் குறிப்பாக மனைவி குழந்தைகள் இதெல்லாம் காம தான் வரும் அப்புறம் தர்மங்கிறது புண்ணியம் நிறைய பண்ணுறது நல்ல காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் தர்மமாக வச்சிருக்கோம் மனுஷனுக்கு தர்மம் ரொம்ப முக்கியம் இப்போ மோக்த்தை பற்றி உபனிஷத்து சொல்கிறது இப்போது இப்போ மோக்ஷம்னா என்ன இதில் ரெண்டு விதமான முக்கியமாக ரெண்டு பேதம் இருக்குது ஒன்று சுருக்கமாக சொன்னால் உடம்பு ஸ்தூல சரீரம் இல்லாமல் போகிறது தான் மோக்ஷம் ஸ்தூல ஷரீரத்தில் நமக்கு சம்பந்தம் இருக்குது இந்த ஸ்தூல ஷரீரத்தில் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் ஜகத்தோடு நமக்கு சம்பந்தம் உலகத்தோடு நமக்கு சம்பந்தம் இந்த ஸ்தூல ஷரீரத்துக்கும் ஜகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இந்திரியங்களுக்கும் இந்திரிய விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது இதுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் நம்ம எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் ஒரு நான் நான் நம்ம ஒன்று இருக்குது ஒரு வஸ்தூ இருக்குது இது எத்தனை ஜென்மா எடுத்தது தெரியாது இனி எத்தனை ஜென்மா எடுக்குமோ தெரியாது எத்தனையோ ட்ரெஸ்ஸு போட்டாச்சு இனி எத்தனை ட்ரெஸ் போட போகிறோமோ தெரியாது அது மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் நிறைய எடுத்தாச்சு ஆ ஸ்தூல சரீரம் ஜீவாத்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அசரீரத்வம் மோக்ஷா மோட்சம்னு சொன்னால் ஜென்மா இனிமேல் இருக்கப்படாது கீ சாஸ்திரங்கள் அடிக்கடி பார்க்குறோம் புனர்ஜென்ம நவீத்தியதே புனர்ஜென்ம நவீத்தியதே அவனுக்கு பிறப்பு இல்லை அவனுக்கு பிறப்பு இறப்பு அற்ற பெருநிலையை அடைகிறான் அப்படி தான் மோக்ஷத்தை இருக்காங்க ஆக மோக்ஷஸ்வரூபம் அசரீரத்வம் மோக்ஷா ஷரீரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்தூல சரீரம் இல்லாமல் இருக்கணும்னா சூக்ம சரீரம் இல்லாமல் இருக்கணும் தாய்மான் ஒரு இல்லையா ஊர் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவு அனந்தம் உடல் அனந்தம் கருத்தோ அனந்தம் இப்படி எண்ட்லஸ் அந்தம்னா என்ன முடிவில்லாத பிறவிகள் முடிவில்லாத கர்மாக்கள் எல்லையில்லாத கர்மாக்கள் எப்போ தொடங்கினது தெரியாது நான்தோ நச்சாதிர் நச்சசம்பிரதிஷ்டா ஆரம்பம் தெரியல முடியுமான்னு தெரியல கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு அழுத்து போகிறது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்போ அதிலருந்து தான் என்னென்ன வீடு பேருங்கிறாங்க வீடு பேர் அடையிறதுனா ஜென்மா வேண்டாம் சுவாமி அப்படிங்கிறது அப்போ ஸ்தூல சரீரம் இல்லாமல் போகணும்னா சூஷ்ம சரீரம் இல்லாமல் போகணும் சூக்ம சரீரம் வந்து ஜீவனோட பிரியாமல் இருக்கும் நான் சுருக்கமாக தான் சொல்ல விரும்புகிறேன் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது சூக்ம சரீரமும் காரண சரீரமும் ஜீவனை விட்டு பிரியவே பிரியாது அது இருந்துட்டு தான் இருக்கும் ஸ்தூல சரீரம் மாத்திரம் மாறும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி சில ஸ்தூல சரீரத்தில் சூக்ம சரீரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும் மனுஷ சரீரத்தில் தேவசரீரத்துலையும் ஃபங்க்ஷன் ஆகும் சில இதில் வந்து இப்போ புழுவாக பிறந்தால் அதில் ஒரு ஒரு அம்சந்தான் ஃபங்க்ஷன் ஆகும் எல்லா அம்சமும் ஃபங்க்ஷன் ஆகாது பூர்ணமாக வேலை செய்கிறது மனுஷ சரீரம் தேவசரீரம் இது மாதிரி சரீரங்களில் தான் வேலை செய்யும் ஆக ஜீவனுக்கு சூக்ம சரீரம் சூல சரீரத்தோடய சம்பந்தம் தவிர்க்க முடியாது ஆனால் சூல சரீரம் மாறிகிட்டே இருக்கும் சூக்ம சரீரத்துக்குள்ளே சேஞ்ச் இருக்கும் நம்முடைய கருத்துக்கள் மாறும் எண்ணங்கள் மாறும் பலவிதமாக நம்ம பக்குவப்படுறது போகிறது அதெல்லாம் இருந்துருக்கும் ஆ சூக்ம சரீரம் மாறினாலும் ஜீவனை விட்டு பிரியாது ஸ்தூல சரீரம் மாறினாலும் ஜீவனை விட்டு பிரிஞ்சிடும் மறந்துடக்கூடாது ஜீவனை விட்டு ஸ்தூல சரீரம் போயிடும் அதனால தான் மனுஷ சரீரம் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது ரொம்ப ரேர்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் ப பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறோம் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறோம் சொன்ன வேலையை செய்கிற ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறோம் என்னெல்லாமோ கஷ்டம் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் இந்த உடம்பு கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை உடம்பு கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அதுவும் இப்படிப்பட்ட உடம்பு இந்த ஊரில் இந்த நாட்டில் பாரத நாட்டில் தமிழ் திருநாட்டில் திருவாசகம் இருக்கிற நாட்டில் தாய்மானவர் பாடல் இருக்கிற நாட்டில் பிறக்கணுமே கிடைக்குமா இப்படி அதோடய வேல்யூ தெரியாது திருக்குறள் இருந்த நா இருக்கிற நாட்டில் விடலாமா திருக்குறளை அது கிடைச்சிருக்கு நாமளும் ஒரு ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் கிடச்சிருந்தால் திருக்குறள் கூட இருந்திருக்காது அப்போ இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் அசரீரத்துவம் மோக்ஷா புனர்ஜென்ம நிவத்திஹி மோக்ஷா மறுபடியும் உடம்பு எடுக்காமல் இருக்கிறதா எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன் மீண்டும் பிறப்பு வேண்டேன் பிறவா வரம் வேண்டும் ஏன்னா பிறப்பில் அவ்வளவு துன்பம் இருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ஜென்மா துக்கம் மிருத்யு துக்கம் அப்புறம் ஜராதுக்கம் வியாதி துக்கம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோ அதுக்காக நீ அடுத்த ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கு வழியைப்பார் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே இனிமேல் உடம்பு வேண்டாங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட உடம்புன்னா இது ஒரு அர்த்தம் எல்லா புஸ்தகத்துலேயும் பார்த்தா இதுதான் இருக்கும் மோக்ஷம்னா என்னென்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா இது இது மோட்சத்தோட ஸ்வரூபம் ஜென்மா வேண்டாம் சுவாமி அப்படிங்கிறதுக்கு மோக்ஷத்தோட இது ஜென்மா இருக்கக்கூடாது ஜென்மராஹித்யம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் ஜ ஜனனி ஜட்சரே இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர் இந்த சம்சார நிவத்தி மறுபடியும் மறுபடியும் இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்து எடுத்து அவஸ்தப்படுறதுலேருந்து விடுபடணும் இதுக்கு என்ன வழின்னா கடவுளை சார்ந்திருந்து பக்தி பண்ணு அவர் உன்னை பிளஸ் பண்ணி ஒரு நாளைக்கு உன்ன விடுவிச்சுடுவார் ரொம்ப கேள்விலாம் கேட்கப்படாது ஏன் இதை கொடுத்தாருன்னெலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது வந்துடுத்து போகிறதுக்கு வழி சொல்கிறேன் எப்படி வந்ததுங்கிறத பற்றியெல்லாம் ஏன் படைத்தார் அந்த கேள்விலாம் கேட்டால் பதில் கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீ பகவானை வந்து சார்ந்துருந்து நிஷ்காம கர்மாவெல்லாம் பண்ணினியானால் அவர் பகவான் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணி இந்த ஜென்மாவோடு முடிச்சுடுவார் இனிமே உனக்கு சரீரம் கொடுக்க மாட்டார் ஓ காரண சரீரத்தை அழித்து சூக்ம சரீரத்தை அழித்து உனக்கு ஸ்தூல சரீரம் கிடைக்காமல் பண்ணி உன்னை உயிராகிய உன்னை தன்னோட சேர்த்து வச்சுடுவார் அப்புறம் அவரை விட்டு நீ பிரியவே வாழ்ண்டாம் மறுபடியும் உனக்கு உடம்போ மனசோ இருக்காது நீ இறைவன்லேயே இரண்டரை இரண்டரை நான் இரண்டு அரை மாதிரி வச்சு அது மாதிரி நீ அவர்கிட்ட ஒடுங்கி போயிடுவேன் அவரை அனுகிரகம் பண்ணுவார் இப்படி தான் மேக்சிமம் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு மோக்ஷஸ்வரூபம் சிம்பிளாக சொன்னால் அஷரீரத்துவம் மோக்ஷா ஷரீரம் இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கலாம் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன் இதை ஆனால் அத்வைத சித்தாந்தப்படி மோட்சத்தை வேறு விதமாக சொல்கிறோம் மோட்சங்கிறது வந்து இது அடையப்படுறது சாத்தியம் துவைத்த சித்தாந்தப்படி ரெண்டே சித்தாந்தந்தான் அது இன்றைக்கி விசிஷ்டா போட்டுக்கோங்கோ என்ன சித்தாந்தம் போட்டுக்கோங்கோ ரெண்டே சித்தாந்தந்தான் ஒன்று அத்வைத்தம் இன்னொன்று துவைத்தம் கடவுளு நானும் வேறையா ஒன்றா வேற அப்படிங்கிறது ஒரு கட்சி வேறையாக இருந்தாலும் பிரியாத அளவுக்கு கூட இருக்கும் ஆனாலும் கடவுள் நானும் வேறே தான் கடவுளு நானும் வேறேன்னும் சொல்ல முடியாது ஒன்றுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலை அதுதான் விசிஷ்டாத்த எப்படி சொன்னால் என்ன கடவுள் நீயும் ஒன்றா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படி அந்த மதம் ஆனால் ஏன் வச்சுங்க நான் கடவுளுங்கிறத பலவிதமாக அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனந்த ஸ்வரூபம் அப்படி சொல்லியிருக்கேன் ஆனந்தமும் நீயும் என்ன இருந்தாலும் ஆனந்தம் நீ ஆகிட முடியாது நீ வேணாம் ஆனந்தான்னு பேர் வச்சுக்கலாமே தவிர நீ ஆனந்தமாக இருக்க முடியாது ஆனந்தத்தை நீ அனுபவிக்கலாமே தவிர நீ ஆனந்தமாக இருக்க முடியாது ஆனந்தமே ஆண்டவனுங்கிறோம் ஆனந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இப்போ இந்த சாஸ்திர வார்த்தைகள் அப்போ இந்த சாஸ்திர வார்த்தைகள்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஆ மோக்ஷத்தை அப்படி தான் பெரும்பாலும் நம்ம ஆரம்ப பாடமும் அப்படி தான் சாத்தியமாகத்தான் மோக்த்தை வச்சுக்கிறோம் பாடம் தொடங்குற போது நாம் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா சொல்கிறோம் நான் பணத்தை அடைய வேண்டும் இன்பத்தை அடைய வேண்டும் புண்ணியத்தை அடைய வேண்டும் அப்புறம் முக்தி அடைய வேண்டும் முக்தி அடையிறதுங்கிறது என்ன பண்ணணும் முக்திக்கு ஏதாவது பண்ணணும் பூஜை பண்ணணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும் எல்லாம் பண்ணினால் கர்மா பண்ணிகிட்டே இருக்கணும் உபாசனை பண்ணணும் அப்படி பண்ணினால் பகவான் வந்து நம்ம பேரில் நம்ம பண்ணுற பூஜைக்கு பலனாக என்ன பண்ணுவார்னா அனுகிரகம் பண்ணி இந்த ஜென்மாவோடு இவனுக்கு போகிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி மோட்சத்தை கொடுத்துடுவார் அடுத்த பிறவி வராது அது வராதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நம்பிக்கை தான் சாஸ்திரத்தில் மறுபடியும் எனக்கு பிறவி வராது ஏன்னு கேட்டால் நான் கடவுள்கிட்ட போயிட்டேன் நான் இருபத்தி மணி நேரம் கடவுளையே சிந்தனை பண்ணுறேன் ஆஹ் என்னால் கடவுள் எனக்கு கண்டிப்பாக மோட்சத்தை கொடுத்துடுவார் நிச்சயமாக கொடுப்பார் அதுக்கெல்லாம் கதையெல்லாம் இருக்குது தெரியும் இல்லையா ரெண்டு பேர் தவம் செஞ்சாங்க நாரதர் போனார் ஒருத்தர் கேட்டார் அவர் எங்கே போகிறீங்கன்னா வைகுண்டத்துக்கு போகிறேன்னார் அப்போ வந்து ரெண்டு பேரும் கேட்டாங்க எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் மோட்சம் எப்போ கிடைக்கும்ங்கிறத கேட்டுட்டு வாங்கு சொன்னார் இப்படி கதையெல்லாம் இருக்கே போயிட்டு வந்து நாரதர் அவங்க பார்த்தார் ஒருத்தர சொன்னார் உனக்கு இன்னும் முந்நூறு பிறவிக்கப்புறம் மோட்சம் அப்படின்னு பெருமாள் சொன்னார்னார் அப்படியா முந்நூறு பிறவி எடுக்கணுமா இன்னும் ஐயோ அப்படின்னார் அவர் அப்புறம் இன்னொருத்தட்ட சொன்னார் எனக்கு எத்தனை பிறவிக்கப்புறம் மோட்சம் அப்படின்னா இந்த மரத்தில் எவ்வளவு இலை இருக்கோ அத்தனை பிறவி உனக்கு இருக்குது கணக்கு இல்லைன்னு அர்த்தம் மலை அங்கே யாரும் இலையை போய் என்ன போகிறான் அதனால் கணக்கற்ற பிறவி இருக்குது அதுக்கப்புறம் தான் உனக்கு மோட்சம் சொன்னான் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லல அவன் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுவான்னா அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா அப்படின்னா இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம் ஆனால் நமக்கு மோட்சம்னா என்னென்னு தெரியாது மோட்சம்னா சூழ சரீரம் இல்லாமல் உடம்பு இல்லை மறு மறுபிறப்பு இல்லை மறுபிறவிக்கு வேண்டாம் ஏன் பிறவி வேண்டாம்னா அது எத்தனை துன்பம் அது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற துன்பம் அப்புறம் வெளியில் பிறந்ததுக்கு பிறகு விவரம் இல்லாத துன்பம் இப்போ மாத்திரம் வயசான விவரம் வந்துட்டு எல்லாம் ஒரே துன்பம்யமாக தான் ஆனால் அத்வைத்த சித்தாந்தத்தில் மோக்ம் என்பது அடையப்படுவதல்ல ஏனென்றால் இந்த பிறப்பே உண்மை அல்ல எப்படி பாருங்கள் நீர் மாறும் யார் சொன்னால் உனக்கு ஸ்தூல சரீரம் இருக்குது சூட்ச சரீரம் இருக்குது காரண சரீரம் இருக்குதுன்னு யார் சொன்னால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பிரமே அதாவது ஜீவத்வம் அவித்யாச்ச கல்பித்தம்ங்கிறார் சங்கராஜர் உயிர் என்பதும் அறியாமை என்பதும் பிரம்மத்தில் பண்ணப்பட்ட கற்பனை அப்படிங்கிறார் ஜீவனும் அஜ்ஞானமும் கற்பித்தம் பிரம்மனிடத்தில் ஜீவத்வம் அக்ஞானமும் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஆதிசங்கர் அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் சாஸ்திரத்தை தான் கோட் பண்றார் மோக்ஷத்துக்கு ஆதிசங்கரர் சொல்ற விளக்கம் என்னன்னா மனி அவஸ்தானம் மோக்ஷா தன்னிடத்தில் தான் இருப்பதற்கு பெயர் மோக்ஷம்னு மாண்டூக்கிய உபனிஷத்து இன்ட்ரடக்ஷன் இருக்கு சுவாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா தன்னில் தான் இருப்பது மோக்ஷம் இந்த உடம்பு நான் இல்லைங்கிற ஞானத்தோட இருக்கிறதா மோக்ஷம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அது இருக்கிற போதே அந்த மோட்ச துவைத்த சித்தாந்தத்தில் சொல்கிற மோட்சம் என்னதுன்னா அது செத்தத்துக்கு அப்புறம் வருது இது இங்கேயே இப்போவே ஜீவன் முக்தாக இருக்கிற போதே மோட்சத்தை இது பண்ணலாம் அது சாத்திய மோட்சம் பரோட்ச மோட்சம் செத்து போன அப்புறம் மோட்சம் அதுக்கு கேரண்டி கிடையாது ஸ்ரத்த தான் இங்கே அப்படி இல்லை அது இப்போவே ஜென்மா இங்கே இருக்கிறபோதே அடையிற மோட்சம் அது இப்பவே நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டியது அது ஞானம் ஸ்ரத்தை கூட கிடையாது ஸ்ரத்த இருந்தால் இந்த ஞானம் இங்கேயே வந்துடும் ஆனால் அந்த துவைத சித்தாந்தத்தில் சொல்கிற மோட்சம் ஸ்ரத்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மோக்ஷம் அது செத்தத்துக்கு அப்புறம்தான் அந்த மோக்ஷத்தை புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த உடம்புல இருக்கிறபோது புரிஞ்சிக்க முடியாது அத்வைத சித்தாந்தத்தில் சொல்லப்படுற மோட்சம் இங்கேயே இப்பொழுதே இக சேதே தத சத்யமஸ்தி நச்சேதிகா வேதீன் மகத்தீ வினஷ்டிஹி அப்படிதான் இங்கே சொல்லப்பட்டு அதனால் உபனிஷத்துக்கள் எல்லாமே மோக்ஷத்தை பற்றி தான் நம்ம மோக்ஷம்னா என்னங்கிற ஞானமே இல்லாமல் படிச்சுட்டு இருந்தோம்னா என்ன சொல்கிறது தலையும் புரியாது வாலும் புரியாது அப்போனா நடுவில் மாத்திரம் புரிய போகிறதா ஒன்றும் புரியாது ஏதோ உட்காந்துட்டு இருப்போமே தவிர காதலாம் சத்தம் விழுந்துட்டுருக்குமே தவிர அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது அர்த்தவத்தாக இருக்காது அது நமக்கு பிரயோஜனத்தையும் கொடுக்காது ஆகையினால இங்கே கட்டோபனிஷத் ஹிருதயத்தில் ரெண்டு சைத்தன்யம் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் அடுத்ததாக தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனும் தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவனும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முக்கியமாக ரெண்டு சொல்கிறது இந்திரியங்கள் யாருக்கு இந்திரியங்கள் ஆ தேர் ரூபம் சொல்லியாச்சு தேர் பயணி தேர் தேரோட்டி கடிவாள கயிறு குதிரைகள் குதிரைகள் செல்லும் பாதைகள் பாதைகளின் குறிக்கோள் ஏழு விஷயம் பார்த்துட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம் ஜீவாத்மா புத்தி இப்போ அப்புறம் இந்திரியங்கள் சரீரம் இந்திரிய விஷயங்கள் லட்சியத்தை பற்றி உபனிஷத்து சொல்லலை ஆனால் மோட்சம்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் மோட்சத்தை நோக்கி யாரும் போகிறதில்லை மோக்ஷத்துக்காக பிரயத்தனம் பண்ணுறதில்லை இந்த ஜென்மா ஜென்மா வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஜென்மா ஜென்மாவிலேயே அபிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லலாம் இதை இன்னொரு சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக தன்னை உணருதல் குறையே கிடையாது எல்லாம் ஊர் முழுக்க குறை சொல்லிட்டு இருப்போம் ஆனால் குறைங்கிறது உண்மையில் இல்லவே இல்லை குறை என்று நினைப்பதே மாபெரும் குறை ஒரு குறையும் கிடையாது குறை இருக்கு இதெல்லாம் மோட்சங்கிறதுக்கு நான் வேறு அர்த்தமாக சொல்லிகிட்டு இந்த அசரீரத்துவம் மோட்சகா சரீர அபிமான ராஹித்யம் மோக்ஷா மோக்ஷா மித்யாங்கிற ஞானந்தான் மோஷா ஆத்மனின் அவஸ்தானம் மோக்ஷா எப்படி சொன்னாலும் எல்லாத்தையும் சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போவே இங்கேயே பூர்ணமாக உணர்றது அகம் பூர்ணஹா இதம் இதம் பூர்ணம் அதா பூர்ணம் இதம் பூர்ணம்னா நேர்த்தான் நானும் பூர்ணம் அறிபவனாகிய நானும் நிறைவானவன் அறியப்படுகின்ற பிரபஞ்சமும் நிறைவானதே குறைவெல்லாம் அறியாமை அஜானத்தினால்தான் ஒரே குறையாக சொல்லிகிட்டு இருக்கும் குறை கொறை குறை கொறை ஆக நிறைவை தவிர ஒன்றுமில்லை குறைவு என்பது கற்பனை சர்வம் பூர்ணம் புருஷையே வேதகும் சர்வம் புருஷையேவ இதம் சர்வம்னா என்ன அர்த்தம் புருஷ சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் ஒரு அர்த்தம் பூர்ணத்வாத் புருஷா பூர்ணத்வாத் புருஷா புருஷசப்தத்துக்கு பூர்ணஹான்னு ஒரு அர்த்தம் இருக்குது புராணத்வாத் புருஷா புரிஷேத்தே இது புருஷா அப்படி புருஷசப்தத்துக்கு நிர்வச்சனம் நிறைய இருக்குது அதில் முக்கியமான நிர்வச்சனம் என்னென்னா புருஷகான்னு சொன்னால் நிறைவுன்னு அர்த்தம் பூர்ணகா பூர்ணகா வேறு புருஷாக வேற இல்லை பூர்ணத்துவாத் புருஷ இதம் சர்வம் புருஷகா ஏவ இவை அனைத்தும் நிறைவானது இவை அனைத்தும் குறைவானதல்ல புருஷா என்ன பெருமாள் தான் இத்தனையும்னா எல்லாத்திலையும் நாமத்தையாக போடுறது நாமத்தை போடலாம் கோபியை போடலாம் வீபூதியை போடலாம் எல்லாம் என்ன இதில் இதுலேயும் பெருமாள் இருக்கார் போடு இதில் ஒரு நாமம் கொடையில் ஒரு நாமத்தை போடு டம்ளரில் ஒரு நாமத்தை போடு வடகளையோ தெயோ எதோ ஒன்று போடு இல்லாட்டி கோபியை போடு இல்லாட்டி வீபூதியை வை சந்தனத்தை வை புருஷையேவ இத இதம் சருவம் கண்ணாடியில் ஒரு பொட்டு வை அந்த வித்யா விநயசம்பேக்கு அந்த இஸ்கானில் ஒரு படம் போட்டிருப்பான் வித்யா விநயசம்பேக்கு வந்து பசுமாட்டில் வித்யா விநயசம்பே பிராமணே பிராமணனுக்கு அவன் நஞ்சில் ஒரு கிருஷ்ணர் அப்புறம் வந்து கவி ஒரு பசுமாட்டு படத்தை போட்டு அதுக்கு அதனோட உடம்பில் ஒரு கிருஷ்ணர் அப்புறம் வந்து சுனி நாயை போட்டு நாய் படத்தில் ஒரு கிருஷ்ணர் நாய் அந்த படத்தில் ஒரு கிருஷ்ணர் அப்புறம் ஸ்வப்பா கேச்சை நாயை சமைச்சி சாப்பிட்றவன் அவன் நெஞ்சில் ஒரு கிருஷ்ணர் அப்புறம் வந்து இங்கே ஒரு ஞானி அவரும் கிருஷ்ணர் உள்ள பண்டிதா சமதர்சினா சமதர்சினா கிருஷ்ணதர்சினா கிருஷ்ண ரூபதர்சினா சமஹா ஈசி கோல் டு ஸ்ரீ அதனால எல்லாத்துலேயும் ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அதுவும் ஒன்றா இருக்கணும் ஏன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸில் கிருஷ்ணர் இருந்தார் வச்சுங்கோ விஷமம் ஆகிடும் இதில் ஒன்று ராதாகிருஷ்ணர் இதில் ருக்மிணி கிருஷ்ணர் அதில் சத்யபாமா கிருஷ்ணர் எல்லாம் போட்டான்னு வச்சுங்கோ தகராறு ஆகிடும் ஒரே கிருஷ்ண கிருஷ்ணர் மாத்திரம் இருக்கணும் ருக்மிணி ராதா சத்யம் அது மாதிரிலாம் போடு எல்லாத்துலேயும் எழுதி சொல்கிறேன் பூர்ணத்வாத் புருஷா அப்படின்னா எல்லாத்துலேயும் அது தத்துவம் சைத்தன்யம் கண்ணுக்கு தெரியாது எல்லாம் அரூப்ப விஷயம் அதுக்கு நாமமாவது ரூபமாவது ஓர் ரூபம் நாமம் எல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெல்லேனம் கொட்டாமோ இந்த மாதிரி ரூ நாமரூப ரகிதா நாம ரூபம் விவர்ஜிதாஜை நமஹா ஒரு ரூபத்தை வச்சு நமக்கு பூஜை போட்டு புஷ்பத்தை போட்டுருக்கும் ஆக மோட்ச சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இங்கேயே இப்போவே நம்மை நிறைவாக உணர்வுது விவகாரத்தில் ஏதோ பேசின்னு இருப்பவா இருக்கும் ஆனால் ஆழமான மனசில் என்ன இருக்கணும்னா அகம் பூர்ணகா தொம் பூர்ணகா சஹா பூர்ணகா ஏஷகா பூர்ணகா ஏஷா பூர்ணா போட்டுங்க ஸ்ரீலிங்கமாக புலிஞ்சோம் எல்லாம் சர்வம் பூர்ணம் எல்லாம் நிறைவானதுதான் குறைவுங்கிறதே கிடையாது நிறைவையே உணர்ந்து நிறைவையே காணுதல் இது கற்பனை இல்லை இதுதான் உண்மை கொறை தான் கற்பனை சிலதில் நிறை இருக்குங்கிறோம் சிலதில் குறை இருக்குங்கிறோம் அதுதான் கற்பனை அதுதான் மாயாஜாலம் அந்த மாயாஜாலத்தில் மாட்டின்னு மூழ்கிறோம் எல்லோரும் ஆக பூர்ணா பூர்ணத்வை பூர்ணத்துவம் அதுதான் மோட்சம் இப்போவே நமக்கு வாட்வர் தி சிச்சுவேஷன் வாட்அவர் தி கண்டிஷன் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நிறைவாக இருப்பதை உணர வேண்டும் நாம் நிறைவாக இரு அது தான் மோக்ஷம்னு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மோக்ஷத்துக்கு என்னெல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் இது எதனால் வரும்னா ஞானத்தினால்தான் வரும் அது கர்மாவனால உபாசனையினால் வரும் துவைத்த சித்தாந்தத்தில் சொல்கிற மோக்ஷம் கர்மா உபாசனையினால் சாத்தியம் கர்ம சாதனங்களாலும் உபாசனா சாதனங்களாலும் சாத்தியமாக இருப்பது ஏற்படுறது பரோக்ஷமாக இருப்பது ஸ்ரத்தையினால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இங்கே சொல்லப்படுவதோ இது அபரோக்ஷமாக இருப்பது சித்தமாக இருப்பது அறிந்து கொள்ள வேண்டியது அடையப்படுவது அல்ல இங்கேயே இப்போவே இருக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மோட்சம் வேணுன்னு பார்த்துக்கோங்க துவைத மோட்சம் வேணுமா அத்வைத மோட்சம் வேணுமானா அத்வைத மோட்சம் இருக்கட்டும் இருந்தாலும் துவத மோஷத்தையும் வச்சு போம்னா நல்லா நடக்காது சர்தார்ஜி சாக்ஸ் மாதிரி ஆகிடும் ஆக இந்த மந்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா இந்த மந்திரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா அதுக்கு அதுக்கு தான் சாதனம் இது நம்ம லட்சியம் எதை வச்சுக்கிறதுன்னா உபநிஷத்து என்ன பண்ணுறது அவிஜானவான் பவதி विज्ञानवान பவதி அப்புறம் வந்து யுக்த மன சமனஸ்குச்சிஹி சுச்சிஹி இதெல்லாம் போட்டிருக்கு மருந்து ராய் ஆக புத்தி மனசு அதாவது விவேகம் வேணும் மனசு ஒருமுகப்பாடு வேணும் மன தூய்மை வேணும் ஆக மன தூய்மைக்காக கர்மா பண்ணணும் மன ஒருமுகப்பாட்டுக்காக உபாசனை பண்ணணும் விவேகத்தோடு இருக்கணும் இங்கே ஞாபகம் வச்சுங்கோ உபனிஷத்து ரொம்ப கவனமாக ஒன்று சொல்கிறது அது கவனிக்கலைன்னா கஷ்டம் அது இப்போ நான் இன்னும் இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் இப்போ லௌகிக்க சகாம கர்மி ஒரு வார்த்தை போடுறேன் பார்த்து லௌகிக்க சகாம கர்மி புரியறதா பாருங்க லௌகிக்க சகாம கர்மி உலக காரியத்தை தான் செய்கிறான் சகாமம் அதில் பலனை விரும்பி செய்கிறான் நிறைய பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறதும் காலேஜ் படிக்கிறதும் பணம் சம்பாதிக்கிறதும் வீட்டை கட்டுறதும் வாகனங்களை வாங்குறதும் சொத்து சேர்க்குறதும் ஊர் ஊரா கதை பேசுகிறதும் ஃபோனை மாற்றிகிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சகாம கர்மா லௌகிக்க சகாம கர்மா ச லௌக்கிக்க சகாம கர்மி சில பேர் லௌகிக்க நிஷ்காம கர்மம் பண்ணுறதையும் பார்க்கலாம் ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க அதாவது பக்தி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது நான் அதை பக்தி ஈஸ்வரனை கொண்டு வராமல் தர் இதை கொண்டு வராமல் கர்மிகள் இது ஒரு குரூப்பு அப்புறம் வைதிக சகாம கர்மி வைதிக நிஷ்காம கர்மி அப்புறம் அகர்மி கொண்டு வரணும் வைதிக் லௌகிக்க சகாம கர்மி லௌகிக்க நிஷ்காம கர்மி வைதிக சகாம கர்மி வைதிக நிஷ்காம கர்மி அகர்மி எப்போ புரியறதா புரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் உலகியல் லௌகிக காரியங்களை பண்ணுறது சகாமம் அதை பலனை விரும்பி பண்ணுறது உலகியல் கர்மங்களையே பலனை விரும்பாமல் பண்ணுறது நிஷ்காம கர்மம் சில பேர் பண்ணுறாங்க சில நாஸ்திகர்கள் கூட சேவை பண்ணணும்னு பண்ணுறாங்க அதே மாதிரி வைதிகத்தில் வந்து சகாம கர்மம் பண்ணுறாங்க நிறைய ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்க ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுறாங்க ஆனால் பலனை விரும்பி பண்ணுறாங்க அப்புறம் இல்லை வைதிகத்திலேயே கர்மம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் சித்த சுத்திக்காக மோக்ஷ சாதனத்துக்காக அப்புறம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அகர்மி அகர்மின்னா என்ன அர்த்தம் கர்மம் ஒன்றும் பண்ணாலும் பண்ணாத மாதிரி தான் அர்த்தம் அகர்மமான ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுன்னு இருக்கிறவன் இங்கே அவிக்ஞானவான் பவத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ மோட்சத்தை புருஷார்த்தமாக தேர்ந்தெடுக்காதவன் அப்படின்னு அர்த்தம் விஜானவான் பவத்தி இதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் விஜானவான் பவத்தின்னா மோட்சத்தை புருஷார்த்தமாக தேர்ந்தெடுத்தவன் அர்த்தம் அது இகலோக பரலோக பலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறவன் அவன் வந்து வைதிகனாக இருந்தாலும் ஈஸ்வர பக்தனாயிருந்தாலும் மோக்ஷத்தை புருஷார்த்தமாக தேர்ந்தெடுக்காதவன் மோட்ச புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுத்தவன் விஜானவான் மோட்ச புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுக்காதவன் அவிஞானவான் அர்த்தகாமம் புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம் தர்மமாக பண்ணுறான் அவனுக்கு தர்மிஷ்டந்தான் ஆனால் மறுஜன்மம் அவனுக்கு உண்டு புண்ணியத்தை அனுபவிக்கணுமே சம்சாரியாக தானே நிறைய எவ்வளவோ கர்மாக்களை வைதிக கர்மாக்களை பண்ணினாலும் அவனுடைய லட்சியம் என்னென்னா இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகத்தை விரும்பி அவன் தர்மமாக எத்தனை கர்மா பண்ணி என்ன பிரயோஜனம் விஷய சுகமெல்லோ அவனுடைய லட்சியமாக இருக்குது ஆத்ம சுகம் பிரம்ம சுகத்தை லட்சியமாக வச்சு கர்மா பண்ணுறவன்தான் அதை கர்மா பண்ணுறதுனா என்ன சித்த சுத்திக்காக பண்ணுறதுன்னு சொல்லலாம் விஜானவான் பவதி இப்போ அவனுக்குத்தான் ஏகாகிரதை இருக்கும் மோட்ச புருஷார்த்தத்தை தான் மோட்ச புருஷார்த்த விரும்பணும் தான் மனசு ஒருமுகப்படும் அதுக்குத்தான் சித்த சுத்தி தர்மம் வேணுங்கிறத நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை ஆனால் தர்மத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறது தர்மத்தை அர்த்தகாமத்துக்கு யூஸ் பண்ணுறதா தர்மத்தை மோட்சத்துக்கு உபயோகப்படுத்துகிறதா ஆனால் தர்மத்துக்கு ஒரு சக்தி இருக்குது மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடும் அது இருந்தாலும் இந்த இடத்துல விஜானவான் பவத்தி யுக்த மனஹா மனஸ்க சமனஸ்காக பவத்தி சுச்சிகி பவத்தி இந்த பதங்களை எல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கணும் ஆ மன தூய்மை மன ஒருமுகப்பாடு மோட்ச புருஷார்த்த நிச்சயம் மறுபடியும் புறக்க மாட்டான் பாருங்கள் எஸ்மாத்து பூயோன ஜாயத்தே அதுக்கு தான் மறுபடியும் இத்தனை நேரம் படிச்சுது எஸ்மாத்து பூயோன ஜாயத்தே மறுபடியும் அவன் ஜென்மாய் எடுக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தில் அபிமானம் இருக்காது நான் குண்டாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு எனக்கு பாடியே இல்லைன்னா கிட்னி எங்கே இருக்க போகிறது அப்புறம் எனக்கு மனசு கிடையாது எனக்கு புத்தி கிடையாது புத்தி கிடையாதுங்கிற புத்தி இருக்குது ஆக புத்தி கிடையாது நான் அஜானியும் இல்லை ஞானியும் இல்லை நாகம் ஞானி சுத்தம் சைத்தன்யம் பிரம்மைவ அஸ்மி அவ்வளோதான் அதுதான் எஸ்மாத் பூயோன ஜாயத்தை மறுபடியும் இந்த துவைத்தத்தில் அவனுக்கு அபிமானம் இருக்காது இந்த பேதத்தில் அவனுக்கு சத்தியத்துவ புத்தி இருக்காது பலவிதமாக சொல்கிறேன் இது இந்த பேதத்தில் அவனுக்கு சத்தியத்துவ புத்தி இருக்காது துவைத்தத்தில் முக்கியத்துவம் துவைத்தத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்காது கிடையாது வோமவத்ய திணாமூர வோமவது வப்தே திணாமூர வோமவது வப்தே திணாமூரந்த ஈஷரோ குருராத் மூதவினை வோமவத் வப்தே திணாமூர ஜீவேரத்யிரமத்துக்கிக்கப்பட்டீவேரத் மித்யா பிரம்மை சத்யம் ஜெகன் மித்யா சொன்னா போற ஜீவேஸ்வர ஜெகத் மித்யா பிரம்மை சத்தியம் ஜீவேஸ்வர ஜெகத் என்ன ஜீவன் ஈஸ்வரன் உலகம் எல்லாம் உண்மையும் இல்லை பொய்யும் உரியதும் அல்ல அதுக்கு ரியாலிட்டியும் கொடுக்க வேண்டும் அதனால்தான் மித்யாங்குரம் இல்லாட்டி சத்தியஞ்சொலிட வேண்டிதானே ஆகையினால் இந்த சுருக்கமாக சொன்னால் வேற்றுமைகளை மதிக்காதே வேற்றுமைகளுக்கு முக்கியத்துவம் தராதே வேற்றுமையில் எத்தனையோ விதமான ஏற்றத்தாழ்வுகள் அதற்கு மதிப்பு தராது எவ்வளவு தரணுமோ அவ்வளவு தந்துட்டு பேசாமல் இரு லௌகிக விவகாரத்தில் சொல்கிற போது மாறிடும் தர்மசாஸ்திரம் வந்துடும் ஆனால் தர்மசாஸ்திரத்தை விவகாரத்தில் கடைப்பிடிச்சாலும் ஆழமான மனசில் இந்த ஞான பலம் மிகவும் இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா தர்மமாக விவகாரம் பண்ணுவோம் என்ன தர்மமாக விவகாரம் பண்ணாலும் சம்சாரம் விடவா போகிறது சம்சாரம் வரத்தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா இருக்கவே இருக்குது சர்வம் பூர்ணம் சொல்லிட வேண்டிதான் அதுதான் உண்மையும் கூட இதுதான் பேலன்ஸ் பண்ண தெரியணும் இந்த பேலன்சிங் தான் வாழ்க்கை ஆக துவைத்தத்தில் தர்மமாக விவகாரம் பண்ணிண்டு அதே சமயம் அத்வைதான பலத்தோடு இருக்கிறது அதுதான் பேலன்சிங் விவகாரத்தை பேலன்ஸ் பண்ண முடியும் சொல்லப்போனால் இந்த அத்வைதானத்தை ரசிக்கிறதுக்கு இந்த மித்யா துவைத்த அனுபவம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பண்ணாது அடுத்த ஸ்லோ மந்திரம் விானசாரிஸ் மனப்பிரோன பாரமாதி தவிஷோ பரமம் பதம் விஜயசாரி மனப்பிர சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மந்திரத்தில் வந்து தேர் பயணம் சொல்லப்பட்டிருக்கு புத்தி மனசு இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு ஆனால் இது நிஜமாகவே இந்த தேர் நட போய் எங்கே போய் சேரப்பிரதிப்புங்கிறது நேராக இமயமலைக்கு கைலாசத்துக்கு போய் அங்கே மோட்சமானால் இந்த உடம்புங்கிற தேரை நான் வந்து கைலாசத்தை நோக்கி நடத்தின்னு போகிறேன் அங்கே கைலாசத்துக்கு போனால் அந்த இருபத்தஞ்சாயிரம் அடி ஒயருக்கு போனால் இருபத்தஞ்சாயிரம் நான் பத்து பந்து இருபதாயிரம் போனாலே மோட்சம் கிடச்சிடும் ஆக்சிஜனே இருக்காது நேர கைலாசம்தான் கைலாசத்துக்கு போய் கைலாசம் இப்போ இங்கேருந்து இதை நடத்தி கூட்டின்னு போகிறதா என்ன இல்லைப்பா இது வந்து இன்னர் ட்ராவல் எக்ஸ்டர்னல் ட்ராவல் இல்லைது ஆந்தரப்பிரயாணம் நது பாஹ்ய பிரயாணம் வெளியில் பண்ணுற பிரயாணம் இல்லைது நமக்குள்ள நாம் பண்ணுற பிரயாணம் நம்முடைய தவறான கருத்துக்களை விட்டு சரியான கருத்தை அடைவதுதான் இங்கே பயணம் அஜானத்திலருந்து ஞானத்தை இப்போது கனவு கண்டுருக்கோன்னு கனவுலருந்து நனவுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் கனவிலிருந்து நனவுக்கு பயணம் செய்வோமா நாம் எல்லோரும் கனவிலருந்து இப்போ என்னதுன்னா கனவிலிருந்து நனவுக்கு பயணம் செய்வோமா அப்படின்னா எப்படி பயணம் செய்கிறதுண்ணா அவ்வளோதான் இல்லடி தண்ணியை தேடின்னா நனவுக்கு வந்தாச்சு கனவிலிருந்து நனவுக்கு வந்தார் அப்படின்னா முழிச்சேன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மந்திரம் வரப்போகிறது உத்திஷ்டத ஜாக்கிரதை வரப்போகிறது அது மாதிரி நான் வந்து என்னை ஒரு குறுகியவனாக நினச்சேன் என்ன அல்பமாக நினச்சுன்னு இருந்தேன் நான் லிமிட்டடாக நினச்சின்னு இருந்தேன் இப்போ என்னென்னா குறுகியவன் என்கின்ற எண்ணத்திலிருந்து குறைவானவன் என்கின்ற எண்ணத்திலிருந்து நிறைவானவன் என்கின்ற எண்ணத்துக்கு பயணம் செய்வது எப்படி குறைவானவங்கிற எண்ணத்தை விடணும் அவ்வளோதான் நான் நிறைவானவன் புரிஞ்சுக்கிண்டு குறைவானவன்கிற எண்ணத்தை விடணும் சுவாமிஜி நான் குறை நிறைவானவன் நான் என்னை சுற்றிலாம் ஒரே குறையாக இருக்கேன்னா அதுதான் உன் பெரிய குறையே அப்படி தான் சொல்லும் உன் பெரிய குறைய நீ மாத்திரம் நிறைவானவன் நினச்சிண்டு உன்ன சுற்றி இருக்கிறவன்லாம் குறைவானவன் நினச்சிண்டு ஏன்னா நிறைஞானம் அறகுறை ஆகையினால் எப்போ உண்ணணி பூர்ணமாக உணர்றியோ அப்பவே ஜகத்தும் பூர்ணமாயிடுறது உருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா பிண்டத்தில் இருப்பது அண்டத்திலும் இருக்கிறதுன்னா ஆக அகம் பூர்ணஹான்னா திரஷ்டா பூர்ணஹா திருஷ்யமபி பூர்ணமேவ ஆக காண்பவனும் நிறைவானவன் பொருளும் நிறைவானதே காண்பவன் காணப்படும் பொருள் என்பது கற்பிக்கப்பட்டிருக்கிறது உணர்வில் கற்பிக்கப்பட்டது ஆக நிறைவில் தான் நிறை குறைகள் கற்பிக்கப்படுகின்றன புரியுறதா பாருங்கள் நிறைவில் தான் நிறை குறைகள் கற்பிக்கப்படுகின்றன உண்மையா இல்லையா நிறைவில் நிறை குறைகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் அப்பவும் இங்கே ஒன்று ஒன்றே ஒன்று அப்படிம்பா இந்த ஜீரோ லெவலில் என்னது ஜீரோ ஃபால்ட்டா அதுக்கு என்ன பேர் ஜீரோ ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியுமா நோ ஃபால்ட்டுன்னு அது நடக்க நடக்காது எங்கேயோ தூண்டுருக்கும் குறையே இல்லாத எது இருக்குது அது ஏதோ கடைசியில் அது அனித்தியமாக ஒன்று இருக்கும் நம்ம நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சி வைச்சாலும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் வேலை செய்யுமா ஆக குறையில்லாத வஸ்து உலகத்தில் கிடையாது ஆனால் குறைங்கிறதே கிடையாது அது நம்ம பார்க்குற பார்வை இருக்குது யதா திருஷ்டி ததா பலம் நம்ம ஆட்டிடியூடு எப்படியோ அப்படித்தான் நமக்கு பிரயோஜனம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் விஜான சாரதி இதெல்லாம் இத்தனை நேரம் சொன்னதனுடைய ரிப்பீட்டேஷன் விஜான சாரதிர் யஸ்து யஹா விவேகபுத்தி சாரதிஹி முதல்ல சொன்னது தான் வாழ்க்கையில் எனக்கு மோட்சந்தான் வேணும் எனக்கு அர்த்தகாமம் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறோம் தர்மத்தை விட்டுடுங்க தர்மம் தனி எனக்கு அர்த்தகாம புருஷார்த்தம் வேண்டாம் எனக்கு மோக்ம்தான் வேணும் அப்படிங்கிற புருஷார்த்த நிச்சயம் உள்ளவன் மன பிரகிரகவான் நரகா அந்த புத்திக்கு ஏற்றபடி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி எவன் மனதை தன் கஷத்திலே வைத்திருக்கிறானோ சகா இந்திரியங்களை பற்றி போடலை அதில் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஆக எவன் ஒருவன் மோக் புருஷார்த்தத்தை கொண்டு மனதை தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவன் அத்வனகா பாரம் ஆப்னோ தீ அத்வனஹா பாரம் அத்வனஹ சம்சாரத்தின் எல்லையை அப்படின்னா முக்தியைன்னு அர்த்தம் அத்வனஹா பாரம் வேற்றுமையின் எல்லை துவைதத்தின் எல்லை துவைதத்தின் முடிவை வேற்றுமையின் முடிவை துவைத்தின் முடிவை சம்சாரத்தின் முடிவை அப்படின்னு அர்த்தம் சம்சாரத்துக்கு அவுட்டு சம்சாரம் அவுட் பயந்துடாங்க சம்சாரம் அவுட் அது முடிவுன்னு அத்வனகா பாரம் அத்வனகான பாதை பாதை என்னதுண்ணா இந்த மாதிரி போயிட்டு இருக்கோமே முடிவில்லாத பயணமாக இருக்கே இது வாழ்க்கை எத்தனை பிறக்கிறது எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் அதனால இது முடிவு வந்து விடுறது அப்போ அத்வனஹா பாரம் ஆப்புனோத்தி அது என்னதுண்ணா தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அது அந்த விஷ்ணுவின் பரம பதம் இந்த மாதிரி சொற்கள் தான் எல்லாம் ஓஹோ அதுதான் அது விஷ்ணுவின் பரமபதம் அப்படின்ன உடனே அது நமக்கு உடனே ஞாபகம் வந்துடும் பரமபதநாதன் வைகுண்ட ஏகாத சென்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாக போகிறார் அது சொர்க்க வாசலுங்கிற சொர்க்க வாசல் இல்லை அதுக்கு பேர் பரமபத வாசல் நிறைய பேருக்கு சொர்க்க வாசல்னே சொல்லி சொல்லி பழகிட்டாங்க அது சொர்க்க வாசல் இல்லை அது சொர்க்கம் அல்பம் சாதாரணம் அது பரமபதம் பெருமாள் பரமபத வாசலுக்கு எழுந்து எழுந்துருழுகிறார் இப்போ பரமபதம்னா என்ன இந்த பரமபதத்துக்கு வரும்போது பாருங்கள் பெருமாளுக்கு ஒரு அலங்காரம் இருக்கும் சேஷ வாகனத்தில் இருப்பார் ஒரு கால தொங்கை போட்டிருப்பார் ஒரு இப்போ எப்படி மாதிரி இருப்பார் வலது காலு கீழே தாமரப்பு இருக்கும் இடது கால வலது கால் மேலே போட்டிருப்பார் கதை இருக்கும் பத்மம் இருக்கும் சங்கு இருக்கும் பெருமாள் பரமபதத்தில் இருக்கார் அங்க வந்து அது உட்கார்ந்த கோலம் அதுதான் பரம் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அப்புறம் வியூகம் பார்க்கடல் அப்புறம் விபவம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்புறம் அர்ச்சை இங்கே ரங்கநாதர் படுத்துட்டுருக்காரு அதில் அர்ச்சான்னா இங்கே இருக்கிற விக்கிரகமூர்த்திகள் அது வந்து லெவலாக வச்சுன்னு விட்டாங்க இது ஒன்று அது ஒரு லெவல் அது ஒரு லெவல் அதுக்கு யோக யோகத்தை வேறு சாதனமாக வச்சு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த யோகத்தையும் அதையும் ஜாயின் பண்ணி அது சமாதிக்கு போகணும் அப்படியே உட்காந்துருக்கணும் அப்போ அதை நம்ம அடைஞ்சு விடலாம் யாருக்கு நிர்விகல்ப சமாதியோ அவனுக்கு தான் மோட்சம் அப்படிலாம் ஒரு சித்தாந்தம் இருக்குது ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா விஷ்ணுவின் பரமபதங்கிறது விஷ்ணுவோட பரமபதம் எங்கேயோவாக இருக்குது விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வியாபகத்வாத் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரோ பூதபவ்ய பவத் பிரபு விஷ்ணு சாஸ்திர நம்ம கிளாஸ் நடந்துகிட்டுருக்கு விஷ்ணுன்னா சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம் பரமம் பதம்னால் என்ன அர்த்தம் பரமபதம் இங்கேயே தான் இருக்குது பரமபதம் எங்கேயோவா இருக்குது அதை அடையணும் அப்படி போனாங்க இதெல்லாம் நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது அந்த புராண பாஞ்சராத்திர ஆகமங்கள் வைகானச ஆகமங்கள் இதெல்லாம் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது இந்த ஜீவன் அங்கே போகிறான் இந்த ஜீவன் வந்து அந்த பரமபதத்துக்கு போகும்போது இந்த ஜீவனுக்கு ஒரு அப்ராக்கிருத சரீரம் வர்றது பெருமாளுக்கும் அப்ராக்கிருத சரீரம் அதில் அந்த ஜீவனுக்கும் ஒரு அப்ராக்கிருத சரீரம் வர்றது அப்படியே அவரோட பெருமாளுடைய சாலோக சாரூப சாமீப்ப சாயுஜ்யம் அந்த ரூபங்கள்லாம் அவனுக்கும் வந்துடுறது பெருமாளை மாதிரியே வந்துவிடுறான் ஆயிடுறான் ஆகணும் அப்புறம் அங்கே போகிற அவர் பக்கத்தில் வான்னு கூப்பிடுறார் கூப்பிட்டு அந்த இடது தொடருக்க அந்த மடியில் உட்காத்தி வச்சுக்கிறார் உச்சி மோர்ந்து பார்க்குறார் ஏன்னா இந்த வரிசையாக நிறைய பேர் நிற்கிறாங்க ஆகையினால இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி முகர்ந்து பார்த்துட்டு இவன் இறக்கி விட்டுடுறார் அவரை அடுத்தவன் வரான் அவர் இப்படி இறக்கி இது பண்ணுறார் உச்சி முகர்ந்து அப்படியே அங்கே வந்து பெருமாளை வந்து சேவிச்சுட்டுருக்காங்க அங்கேயே மேலே லோகத்தில் நித்திய சூரிகள் ஏற்கனவே இருக்காங்க சில பேர்லாம் அவங்களா நித்திய இவர் இப்போ போனார் அனித்ய சூரி இவர் அங்கே போய் மேலே நிற்கிறார் அப்படி சொல்லி நல்லது தான் அழகாக ஏன்னா நமக்கு மனது அப்படி தான் பிடிப்படும் அதனால் அதில் ஒரு ஒரு இது இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது நாமம் கிடையாது ரூபம் கிடையாது நாம ரூப விவர்ஜிதம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு மனசில் பிடிப்படும் அது சௌரியமாக இருக்குது அது இற இறந்து போனதுக்கப்புறம் நான் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உற்சவமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செவோம் அதனால் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற நாராயணன் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் எல்லோரும் வாங்கோ மாரோழி மாதம் ஸ்நானம் பண்ணலாம் அப்புறம் வந்து அவ அவ பார்த்துப்பாருனா எங்கள் ஆசையெல்லாம் போக்கிடணும் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவா எங்கள் ஆசையெல்லாம் போக்கு நல்லா இருக்குது ஆனந்தமாக தான் இருக்குது ரசிக்கலாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் சத்தியமாக தான் கேள்வி அந்த இது வந்து எத் எத்து எது அடையப்படுகிறதோ அது நித்தியமாக நித்தியமான லாஜிக் வருது இந்த லாஜிக்கெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுக்கோங்குறான் எது சாத்தியம் தத்து நித்தியமாக நித்தியமானு கேட்டோம் இந்த பாரு இந்த லௌகிக்கமாக இருக்கக்கூடிய நியாயத்தையெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்கோ இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பெருமாள்கிட்ட போயாச்சுன்னா திரும்பி வரமாட்டோம் தத்து விஷ்ணோகம் பரமம் பதம் எத்கத்வா நிவர்த்தன்தே தத் தாம பரமம் அம்மா எல்லா வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கே தத்தாம பரமம் அம்மா இந்த சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கு போய் திரும்புறதில்லையோ அதுதான் என்னுடைய மேலான என்ன சந்தேகம் வருமா இது தெளிவாக இருக்கே எல்லாத்துக்கும் லட்சியார்த்தம் வச்சுக்க வேண்டியிருக்கு இது வாட்சியார்த்தம் என்ன சொல்றது எதை அடைந்த பிறகு மீண்டும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய மேலான இருப்பிடம் திணோர் பரமம் பதம் தணோரம் சதா பசியூரீ வச்சுரா திசோ விபோ ஜாம் சிந்தே விஷ்ணோரிய மந்திரமே இருக்கு தணோர்த்தி சூரைய எப்பொழுதும் சூரியனா சூரியனா அறிவாளிகள்னு அர்த்தம் சதா பசியந்தி சூரிய திவீவ சக்ஷுராத்தம் கண்கள் நிறைந்ததாக பார்க்குறாங்களாம் தத் விப்ராசோ விபன்னியவோ ஜாக்ருவாகும் ச சமிந்தத்தை எப்போ கண் கொட்டாமல் பார்த்துன்னு இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவும் ஞானத்திலேயே நிற்கிறான்னு அர்த்தம் விஷ்ணோர் யத் பரமம் பதம் இதை பற்றி இவர் நம்ம ஜானந்தா்கள் ஜானானந்த பார்த்தீஸ்வமிகள் தெளிவ தெளிவாக எழுதியிருக்கார் பிராப்பம் தரமம் சுகம் ஹி முனையோ மோட்சம் சமாச்சத்தை ஜீவேஷான ஜேயரித்தைவம் ஜானைக்கா ஜானைக்கா துவம் ஏன்னாத்மதித்தவமிமான மித்யாத்தியாசமதிச்சேன கலதிவாமலம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னால் டைம் ஆயிடும் பாரதி சுவாமிகள் இதே ஸ்லோகத்தை மனசில் வச்சு அங்கே சொல்லியிருக்கார் இந்த மந்திரத்தை மனசில் வச்சுட்டு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் ஜீவ யாத்ரா ஜீவ யாத்ரானு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் ஒம்பது ஸ்லோகம்தான் அதில் வாழ்க்கையில் மனிதனுடைய குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை அடையறத்துக்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரம் வந்து எப்படி சொல்றதுன்னு இதே இதே சொல்ற ஆத்மானியாணி துரகான் சப்தாதி தத் கோச்சரம் ஆத்மானம் ரத்தி நம்பிர வீதி நிகமோ புத்திச்ச தத் இந்திரியணி துரகாண் சப்தாதி தோச்சரம் சேத்திராதரே எயிமா வசியாம் ஸ்தனோத்தியாத்மான் தசைவாப்பதம் சுககணம் பாரம்பரம் ஹியதன இந்த வேர்ட்ஸே அப்படியே ரீ அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காரு சரீரங்கிறது வரணும் தேகம் சந்தனம் இணி துரகான் கரெக்ட் அது ஒன்று தான் மனசில் உறுதி ஆத்மா ரத்தினிரவீதி நிகமாக புத்திம் துத்திம் சாரிம் தேகம் சந்தனமிந்திரியணி துரகான் சப்ச்சரம் சேத்திர மாதரேணயிமா வசியம் ஸ்தனோத்தியத்மவான் தஸை வாப்பதம் சுகனம் பாரம்பரம் ஹியத்னா இப்போ நம்ம படித்த ஒம்பது ஸ்லோகத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் ஒம்பது மந்திரத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார் ஞானநந்த பாரதிஸ்வாமிகள் ஆத் நிகமாக ஆத்மான ரத்தினம் பிரவீதி வேதம் ஜீவாத்மாவை தேரில் பயணிப்பவன் என்று சொல்லுகிறது புத்திஞ்ச தத் சாரிம் நிகமாக புத்திம் தத் சாரிம் பிரவீதி தேகம் சியந்தனம் நிகமாக தேகம் சியந்தனம் பிரவீதி வேதம் உடலை தேராகச் சொல்லுகிறது தேகம் செந்த இந்திரியாணி துறகான் நிகமஹா வேதமானது இந்திரியங்களை குதிரைகளாகச் சொல்லுகிறது உபதேசிக்கிறது சேத்த பிரகிரகம் நிகமஹா மனதை வேதமானது மனதை கடிவாழக் கயிறாகச் சொல்லுகிறது சேத பிரகிரகம் ஆதரேனையை மான் ஆதரேனா மிகவும் கவனமாக வஷியாம் ஸ்தனோத்தியாத்மவான் இந்த விஜயானவான் போட்டிருக்கில்லையா விஜானவான் சமனஸ்கதா சுச்சி யுக்தேன மனசா சதா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சொல்லிவிட்டார் ஆதரேன வஷியாம் ஸ்தனோத்தி ஆத்மவான் அவன் தான் அடைய முடியும் தஸ்ய இவாப்பியமிதம் அவனால் தான் இது அடைய முடியும் சுக ஹனம் ஆனந்தகனம் மோக் எப்படி சொல்றாரு வரும் ஆனந்தகனம் அப்படி அழகா இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிடுறார் ஆகவே இப்ப விஜனசாரஸ்து மனப்பிரகிரா சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணு பரமம்பதம் நீங்கள் அப்படி துவைத்த சித்தாந்தப்படி அந்த லோகத்தில் போய் மோட்சத்தை அடைஞ்சாலும் சரி இல்லை இங்கேயே இப்போவே இதுதான் வைஷ்ணவ் இதுதான் விஷ்ணுவின் பரமபதம் விஷ்ணுவோட பரமபதம் எங்கே இருக்குன்னா விஷ்ணுவோட பரமபதம் எங்கே இல்லை விஷ்ணு எங்கே இல்லை விஷ்ணு சர்வவியாபி அப்போ விஷ்ணுவினுடைய பரமபதம் தனியாக அவருக்குன்னு ஒரு வீடு பங்களா வச்சுன்னு இருக்காரான்னு அதெல்லாம் அப்ராக்கிருத சரீரம் அது தனிப்பட்ட ஒரு லோகம் ஏன்னா இந்த சொற்களுடைய குழப்பம் எத்கத்வான் அனிவர்த்தன்தே பிரம்மசூத்திரம் கடைசியில் வேறு இப்படி சொல்லி வச்சுரு அனாவிருத்தி ஷப்தாத் அனாவிருத்தி ஷப்தாத் மீண்டும் திரும்பி வருவதில்லை மீண்டும் திரும்பி வருவதில்லை இதுதான் கடைசி சூத்திரம் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் ரெண்டு தான் ரிப்பீட் பண்ணுறார் முடிஞ்சு போச்சு சூத்திரம்னு நசப்புனராவர்த்தத்தை நசப்புனராவர்த்தத்தை மீண்டும் வருவதில்லை மீண்டும் வருவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் இதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதில்லை நேற்றுக்கு சொல்லியா பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனம் எல்லாம் வந்து மாயா காரியம் பந்தமா பந்தமே இல்லைங்கிற போது மோட்சத்துக்கு அவகாசம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் மோட்சம் முதல்ல நமக்கு என்னமோ இந்த உலக வாழ்க்கை உண்மையாக தெரியறது அப்புறம் விசாரிக்க விசாரிக்க தெரியறது இது அநீர்வச்சனீயம்னு தெரியுது ஒன்றும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு சைன் ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் சயின்டிஸ்ட்டு சொன்னதெல்லாம் இன்றைக்கி டிஸ்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கான் இவங்க சொல்கிறத இன்னும் கொஞ்ச நாள் கழித்து டிஸ்ப்ரூவ் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஆகையினால இந்த உலகத்தில் எதையுமே இப்படிப்பட்டதுன்னு எதையுமே வரையறை செஞ்சு சொல்ல முடியல ஒரு வியவஸ்தை இல்லாமல் இருக்குது அதனால தான் அனிர்வச்சனியம்னு சொல்லிவிட்டோம் அநீர்வச்சனியம்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எது அனிர்வச்சனியமோ அதைத்தான் மாயாங்கரும் சன்னாப்பிய சன்னாப்யுபயாத்மிக்கானோ பின்னாப்பிய பின்னா பியுபயாத்மிகானோ சாங்காப்பியநங்காப்பியுபயாத்மிக்கானோ மகாத்புதா அநீர்வச்சனீயரூபா ஆகையினால பேசாமல் இதை பார்க்குற உன்னை மாத்திரம் பார்த்துட்டு பார்க்க வேண்ட பார்க்க இது பார்க்கறது எல்லாம் பார்க்க பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருந்துக்கும் தெரிஞ்சு உள்ள போக வேண்டாம் பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாக்கியம் வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் அப்படின்னு தாய்மான் ஒரு பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் அப்புறம் அது என்னுடைய பழ அடியார் பாதம் அதுக்கெல்லாம் வரிசையாக வரும் அந்த பாட்டில் பாராது பார்ப்பதே ஏது ஹேத்துன்னா காரணம் ஆ தத்து விஷ்ணோகோ பரமம் பதம் அதுவே அந்த விஷ்ணுவின் பரமபதம் அந்த விஷ்ணுவின் பரமபதம் எங்கே இருக்குதுன்னா அடுத்த மந்திரம் சொல்ல போகிறது அந்த விஷ்ணுவின் பரமபதத்துக்கு எப்படி போகிறதுன்னா நீ தான் அதுன்னா பரம விஷ்ணுவின் பரமபதத்தை எங்கே போய் சுவாமி அடையிறதுன்னா விஷ்ணுவின் பரமபதமே விஷ்ணுவின் பரமபதமே நீதான்ப்பா நீ தான் விஷ்ணு தொம் பரமபதம் அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்ல போகிறது அதில் பார்க்கறதுக்கு என்னமோ எங்கேயோ அடைய போகிற மாதிரி நமக்கு அப்படி இருந்தால் ஏதோ ஒரு சுவாமிஜி கேம்பில் சாத்ரு மாதத்தில் எங்கேயோ அவுட்டிங் உண்டான்ண்ணா கேட்குறீங்கன்னு வச்சுப்போம் அவுட்டிங் உண்டானா சுவாமிஜியே அவுட்டிங் பண்ண முடியாது சாதுர் மாத அவுட்டிங் எல்லாம் பண்ண முடியாது ஆகையினால அவுட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவுட்டிங்னா என்னென்னா ஜகத் அவுட் ஜீவா அவுட் ஈஸ்வரா அவுட்டோ அவுட் ஆயினும் ஜீவனாவது ஜெகத்தாவது ஈஸ்வரன் ஆகுது அவுட்டிங் போகணுன்னு சொல்கிறவனே அவுட்டு அப்படிங்கறவது அவுட்டிங்க ஆகுது இன்னராகுது இருக்கிறதாவது இங்கே இன்னும் இன்னும் இருந்தால் தானே இன்னே இல்லைங்கிறேன் சுவாமிஜி எல்லாம் வெறும் வார்த்தை தானேன்னா சத்தியம் வார்த்தை இல்லை குருநாயகர் சொல் வேர்ல்டுஸ் நத்திங் பட் வேர்டும்பர் வேர்ல்டுஸ் நத்திங் பட் வேர்டு அந்த வேர்ல்டில் டபிள்யூ ஓஆர் எல்டி இருக்குது எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குது வேர்டு தான் அதனால் வெறும் சப்த மாத்திரம் அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் வெறும் சொல் மாத்திரம் பொருளற்றதுன்னு அர்த்தம் எப்படி அலைங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லையோ தண்ணீருங்கிற சொல்லுக்கு மாத்திரம் பொருள் இருக்கிறதோ கடல் என்ற சொல்லுக்கும் அலைகள் என்ற சொல்லுக்கும் பொருள் இல்லையோ தண்ணீரை தவிர வேறு ஒரு பொருளும் இல்லையோ அப்படி தண்ணீர் என்ற சொல்லுக்கும் உண்மையில் பொருள் இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக இருக்கிறது பரம் பொருள் அந்த பரம்பொருள் யாருன்னா நான் எல்லாம் நம்ம அத்தனை பேரும் என்னதுன்னா பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது எழுதி போட்டுருக்கோம் நினைக்கிறேன் ஒன்று பரம்பொருள் உலகு இன்பக் கேணி நர் ஒன்று பரம்புரு உலகு இன்பக் கேணி ஹரிஓம் ஓம் சகனாபூ சகன்கூ சக வீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவஷாவகை ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை அன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி